ீகோ மாசனோந்தே கஜரீஸூயம் விபுர்வேதப்பாரை சேவசிபிரமூரீ வராங்க முதைர்வந்தீம் கமலாசனஸ் भजे शिवे ோிப்பினேவனேஸ்வரீம் தாம் சுவமா சர்வசித்யே நாராயணி நமோஸ் சிஸ்வினா சனாமய நாராயணி நமோஸ் ீ பரிணராயணேரேவி நாராய நமோஸ்துூ மாேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமஸ்ரீதிணாக்கேந்திராயிரம் ஸ்ரீங்ககம் இீந்திரம் மேஷிக்கா வித்தியை ஸ்ரீதத்தம் ஹிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மாதுச்சமேவ மேவிரவிணம் மேவே சர்வமே தமோதி சம்பிரோ வம்ச ஷிபியோ மஹ நமோ சோபப்ளவரோவூம பூர்ணமா அவிஷ் ஓம் ஈஷா வாசியம் तेन ிச்ச ஜத்தியம் ஜத் தினஞ மாதவினம் கேவே கர்மாீீவிஷேத் ச नरे. யி நியேஸ் நிபாட்சியை துனிபாய் ஆனந்த பிராப்தி உபாயத்தையும் உபதேசிக்கிறது தான் சாஸ்திரத்துக்கு லட்சியம் இது மறந்துடக்கூடாது நமக்கு தேவை துன்பமில்லாத பேரின்ப வாழ்வு சஞ்சலம் இல்லாத சாந்தியான வாழ்க்கை தான் நம்முடைய விருப்பம் அதை தரத்துல தான் சாஸ்திரத்துக்கு நோக்கமே தவிர வேற எந்த மேலும் மேலும் நம்மளை சஞ்சலத்துக்கு உள்ளாக்குறது சாஸ்திரத்தோட வேலையில்லை நம்ம வாழ்ற சாஸ்திரத்தை விட்டு விலகி வாழ்ந்தோமானா சஞ்சலம் இல்லாத சாந்திங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் சாஸ்திரத்தை ஒட்டி நம்ம வாழ்ந்தோமானா சஞ்சலங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நம்ம பரிபூர்ண சாந்தியை பிறவியிலேயே இங்கேயே நாம் மரணமடைவதற்கு முன்னமேயே நன்கு உணர்ந்து விட முடியும் சந்தேகம் கிடையாது ஆகையினால்தான் முதல் மந்திரம் உபதேசம் பண்ணியது ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ணியது ஆகவே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நீ வந்து பிரம்மனா பாரு துவைதத்தில இருக்கிற சத்திய புத்திய விட்டுடு அதற்காக வேண்டி நீ உலக வாழ்க்கையில ஆழ்ந்து போகாம உலக வாழ்க்கையிலிருந்து விலகி விலகினா என்ன அர்த்தம் நீ வந்து முடிஞ்சா சந்நியாசம் பண்ணிக்கோ முடியலன்னா உன்னுடைய காரியங்களை எல்லாம் நன்றாக குறைத்து கொண்டு இந்த ஞானத்துக்காகவே உன் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி வாழ் அது நல்லது அதுதான் உன்னை காப்பாற்றும் தேனத்தெக்தேன புஞ்சிதாக இது தேன தேனத்தெக்தேன புஞ்சிதாகங்கிறதையே வச்சுன்னே போல் சாஸ்திரத்தோட அர்த்தத்தை சொல்லிட முடியும் என்னால் அது முடியாது அப்படி நான் வந்து ஒரு இடத்துல அமைதியா பொறுமையா என்னால் உட்கார்றத்துக்கு எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா சரி அதை காட்டிலும் கொஞ்சம் கீழ இறங்கி உப்பநிஷ் பேசுகிறது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு வாழ் அப்பவும் உன்னுடைய என்ன ஆந்தரமா நீ சந்நியாசம் பண்ணி இந்த தத்துவ ஞானத்தை பெற்றுத்தான் ஆகணும் அதான் நான் சொன்னேன் வித்வத் சந்யாசம் எல்லாம் சொல்லி ஏற்கனவே சொன்னேன் அதத்தான் ரெண்டாவது மந்திரத்தில் நம்ம பார்த்தோம் நீ வாழ்றதா இருந்தா நீ தர்மத்த பண்ணிண்டு வாழ் அதுவும் நிஷ்காமமா பண்ணினியானா அதுதான் நல்லது சகாமமா நீ கர்மத்தை பண்ணினியானா தர்மமா கூட நீ சகாமமா பண்ணினியானா சம்சாரத்திலிருந்து நீ சம்சார சக்கரம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நீ விடுபட முடியாது தர்மமா கூட சகாம தர்மானுஷ்டானம் கூட உன்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்காது அப்படிங்கிற போது சகாம அதர்ம அனுஷ்டானத்தை பற்றி கேட்கவும் வேண்டுமா சகாம தர்ம அனுஷ்டானமே நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிக்காது என்று சொல்லும் பொழுது சகாம அதர்ம அனுஷ்டானம் நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சாஸ்திரத்துக்கு தர்மத்தை உபதேசிக்கிறதுல தான் தாத்மரியம் முதல்ல தர்மத்தை சகாமமா அனுஷ்டின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது நம்ம ஜீவ படிச்சது ஞாபகத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அந்த ஞானானந்த பாரதி சுவாமிகள் ஜீவ நம்ம படிச்சிருக்கோம் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்திக்யம் திருட மூலமேவ மனுஜா முதல்ல சாஸ்திரத்துல ஸ்ரத்தைய ஒருத்தம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் எனக்கு வழிகாட்டி வேதம் சொல்றபடிதான் நான் வாழ்வேங்கிறத முதல்ல அதை பிடிச்சுக்கணும் ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்ற மாதிரி தூணை பிடிச்சுண்டு சுத்தினா நமக்கு வந்து விழமாட்டோம் தனியா அப்படியே சுத்தினா என்னாகும் தூண பிடிச்சுண்டு சுத்துறது தூண பிடிச்சிக்காம சுத்துறது தூனை பிடிச்சி தான் இப்படியே குழந்தையெல்லாம் விளையாடும் பார்த்துருக்கோம் நம்ம நம்மளும் விளையாடினவங்க தான் அப்படி வேற விதமாக விளையாடின்னு இருக்கும் ஆகும் இல்லை அப்போ ஒரு விளையாட் குழந்தையாக இருக்கிற பொண்ணு விளையாண்டுக்கணும் இப்படியே சுற்றின்னு இருக்கும் சுற்றி சுற்றி என்ன பொத்துன்னு விழுந்துடும் அப்புறம் வந்து தூண பிடிச்சிக்கும் தூணை பிடிச்சுட்டு சுத்தினோம்னா விழுவோமா எத்தனை நேரம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது நல்ல எக்ஸசைஸ் வேற எக்ஸசைஸ் வேணா பண்ணி பார்வோம் ஆள் ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சி சுத்திரம்னுஜா சார் கர் தர்மத்தை அனுஷானம் பண்ணு எதுக்காக என்ன ஸ்வர்கம் கிடைக்கும் எனக்கு இப்போ பாருங்க மகாபாரத்தில் இந்த தானத்தை பத்திலாம் படிக்கிற போது அவன் இந்த விமானத்தில் போவான் அங்கே போவான் அங்கே போனா பெரும்பாலும் என்னென்ன அங்கே அக்ஸர கூஷ்டங்களோடு அவன் ரமித்திருப்பான் சேவிக்கப்படுவான் எல்லாம் அர்த்தவாதான் இவனை புண்ணியம் பண்ண வக்கணம் அதுக்காக உனக்கு அது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம் வந்து ஏமாத்தாது நமக்கு ஹிதத்தை சொல்றதுக்காக நம்ம வழியில் போய் பேசுறது இவன் வந்து எனக்கு கொஞ்ச நா ரொம்ப ரொம்ப நான் இங்க எல்லாம் தர்மத்தை கட்டுப்பாட்டோட கடைபிடிச்சேன்னு சொன்னா அப்புறம் நான் செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போவேன் அங்க நான் வந்து சென்ஸ் பிரெஷர் தான் அப்படின்னு என்ன இங்கயே அவனுக்கு அங்க இருக்கிற சென்ஸ் பிரஷர்ல வைராக்கியத்தை உண்டு அதுக்கான வழி இவனுக்கு இந்திரிய சுக தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னாலே கொஞ்சம் இந்திரிய நிகிரகம் போகணும் இல்லாம தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது தர்மத்தினுடைய நோக்கமே இந்திரிய நிகிரம் தான் புலநடக்கத்தை கத்துக் கொடுக்கிறது தான் தர்மத்துக்கு நோக்கம் ஆனா என்ன பண்ணும் நீ தர்மத்தை பண்ணினா புல நின்பத்தை அனுபவிக்கலாம் சொல்றது நீ தர்மத்தை கடைபிடித்தால் வேண்டியவாறு சித்வான் சுவாமி லாங்குவேஜ் வேண்டியவாறு நீ பெறலாம் அப்படி சொன்ன அப்படியா நான் நல்ல தர்மத்தை கடைபிடிச்சேன்னா வேண்டியவாறு இன்பங்களை பெறலாம் நீ வந்து ஒன்பது பிரதணம் பண்ணினியானா வேண்டியவாறு பெறலாம் அப்படின்னா பிரதணம் பண்ணாலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாலே புத்தி கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்யும் அங்க உள்ள மூடி இருக்கிற அந்த எண்ணெய் மழுக்கு பிசுக்கு இங்க உள்ள எல்லாம் போயிடும் அப்போ கர்மா அப்புறம் லைன் அபி தேர்ட் லைன் லைன் என்ன சாஸ்திரத்துல நம்பிக்கை செகண்ட் லைன் என்ன கடமை அச்சை தர்ம தச்சை விரும்பி புலனின்பத்தை விரும்பி அறச்செயல்களை செய்வாயாக நீ புலனின்பங்களை விரும்பலாம் ஆனால் அறச் செயல்களை செய்து புலனின்ப நுகர்ச்சியை நுகர்வாயாக அப்புறம் என்னாகும்னா அறமே புலனின்ப நுகர்ச்சியில் இருக்கும் குறைபாடுகளை நன்கு உள்ளத்திற்கு உணர்த்தி உறுதியை கொடுத்துவிடும் அது பண்ணும் அழகா கொண்டு போகிறது வரும் அப்புறம் என்னன்னா கால போக்க என்ன பண்ணும் உனக்கு அந்த புலனின்பு நாட்ட சொர்க்கம்னா நீங்க போட்டுக்கணும் புலனின்ப நாட்டம் சென்ஸ் பிளஷர் தமிழ்ல தூய தமிழ்ல சொன்னா புல நாட்டம் புலனின்ப நுகர்ச்சி ஈடுபாடு அலையர் சொல்றம் இந்தியா லோலு இந்த பாக்கியம் மூணாவது என்ன சொல்றதுன்னா உனக்கு காலப்போக்கில் என்ன ஆகும் நிலையற்ற புலனின்பங் நுகர்ச்சியில் நாட்டம் நீங்கிவிடும் गमितो फोर्थ விதி நிலையானது எது நிலையற்றது என்கின்ற விவேகத்தை பெற்றவனாய் தெளிந்த பகுத்தறிவை உடையவனாய் மெய்ப்பொருளை நிலையான மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு தன்னை நிலையான மெய்பொருள் ஆராய்ச்சியை நிலையான நாட்டமுடையவனாக ஆவாயாக சொல்லின்றே போலாம் எல்லாம் நம்ம வந்து சாஸ்திர ஏற்கனவே படிச்ச விஷயம்தான் நம்ம உபனிஷத்துக்குள்ள போய் அதே பாக்குறோம் மகான்கள் சொன்னதெல்லாம் என்னதுன்னா உபநிஷதங்கள்ல சொன்னதைத்தான் பிரகரணங்கள் எப்படி எழுதி வச்சிருக்காங்க அதத்தான் இப்ப இங்க பாக்கிறோம் அதனுடைய ஒரிஜினல் சோர்ஸ் இதுதான் ஏவ ஜிஜிஷேன் உனக்கு வாழ விருப்பமா அறச் செயல்களை புரிந்து கொண்டு வாழ்வாயாக சந்தோஷமா சாகணும்னா சந்தோஷமா வாழும் சந்தோஷமா வாழ்றவனால்தான் சந்தோஷமா சாக முடியும் வாழ தெரியாதவனுக்கு சாகவும் தெரியாதுன்னா சரியா வாழத்திரும் கண்டிப்பா செத்து போகணும் சந்தேகம் இருக்கோ அது என்னைக்கோ வரப்போறது இன்னைக்கு இருந்து அந்த அபசகுணமா பேசிக்கின்றே இருக்கு பார்த்தாலும் என்னைக்கோ வரப்போறது வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திரும்ப செத்து போறதை பத்திய பேசிட்டு இருக்க உபனேஷத்தை உடல் பற்று இருக்குதான் கிருஷ்ணர் சொன்னார் அவ்வக்தாகி கதிர் துக்கம் தேகவத் தேகவத் கீதையில இருக்கு பதினாலாவது பன்னெண்டாவது அத்தியாயத்துல நேற்று பண்ணியிருக்கேன் அதாவது இந்த முதல் மந்திரத்தில் சொல்லிருக்கிற விஷயம் வாழ்க்கை ஞான மார்க்க வாழ்க்கையானது உடல் உணர்ச்சி மிக்கவர்களுக்கு துக்கம் துன்பம் சங்கராச்சாரியார் தேகவத் விளக்கம் சொன்னார் தேக அபிமானி உடலை நான் என்று கருதுபவனுக்கு ஞான யோகம் வராது கர்மயோகத்துக்கே உடல் நான்குற புத்தி இருக்கக்கூடாது தர்ம அனுஷ்டானத்துக்கே உடல் நான்கு இருக்க கூடாது உபதேசமே என்னதுன்னா உடம்பு நீ இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் நீ இதுதான் கர்மகாண்டத்துடைய உபதேசம் ஞான காண்டத்தினுடைய உபதேசம் என்ன அந்த ஜீவன் ஜீவன் இல்ல பிரம்மன் அவ்வளவுதான் வேதத்துல ஒரு இடம் கூட உடல் பற்றை பற்றி உடல் நீ என்ற கருத்து சொல்லப்படவில்லை உடலை உடையவன் என்றுதான் கர்ம காண்டமே பேசுகிறது கர்மகாண்டத்தின் உபதேசமே நீ சரீரம் கிடையாதுங்கிறது தான் சரீரத்தை பகவான் உனக்கு கொடுத்திருக்கிறார் தோம் ஜீவகா நது சரீரம் ஆஹ கர்ம காண்டத்துக்கே தேகாபிமானம் கிடையாது இருக்கும் ஞான காண்டத்துல சூக்ம தேகாபிமானமும் நீக்கப்படுது புரியுறதா நல்லா படிக்க படிக்க புரியுறதா நல்லா பாருங்க சினிமா வச்சனை எப்படிலாம் காப்பாத்துறது பாருங்க உபனிஷத் கிளாஸ் கூட உபயோகமா இருக்கு இப்ப பாருங்க நல்லா பாருங்க ரொம்ப பிடிச்சது அப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் ஆக கர்ம காண்டத்திலேயே நமக்கு ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு இடம் கிடையாது சூக்மசரீர அபிமானத்துக்கு தான் இடம் ஞான காண்டத்தில் சூக்மசரீர அபிமானத்தையும் நாசம் பண்ற தலாக் தலாக் இன்னொரு தலாக்கு இடம் இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் காரண தலாக் ஸ்தூல சரீரம் தலாக் சூக்ம சரீரம் தலாக் காரணசரீரம் தலாக் கலாக்குன்னா தெரியும் இல்லையா தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை போ ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கு அப்ப ஜிஜி விஷேத் நீ வாழ விரும்பு வேண்டான்னு சொல்லலை அந்த சரீரத்தில் இருக்கணும்னு எதுக்கு சொன்னேன் உடற்பற்று மிக்கவர்களுக்கு தர்ம அனுஷ்டானந்தான் முடியும் உடல் பற்று இல்லைன்னு கர்ம காண்டத்துல நல்ல பக்குவம் என்ன பக்குவம் அடைகிறோம் அபிமானத்தை கர்மகாண்டம் நல்லா நீக்கிடுது ஞான காண்ட என்ன பண்ணிடுறது காரண அபிமானத்தை நீக்குவதன் மூலம் சூக்ம சரீர அபிமானத்தையும் நீக்கிடுது காரண அபிமானம் என்ன அஜானம் காரண அபிமானம் என்பதனுடைய பொருள் என்ன அஜானம் அகம் அஜ அறிவிலி நான் ஒரு நாயி சொல்லிக்கிறோம் இறைவன் சொல்ற போது நான் நாயிலும் மோசமான நாயின் சேர்த்திக்கிறோம் மனசோட சேத்திட்டு பேசுகிறோம் ஆனா ஞான என்ன பண்றது நீ நாயும் இல்ல பேயும் இந்த உடல் பற்று இருக்கிறவர்களுக்கு நன்கு விட்டவர்களுக்கு ஞான மார்க்கம் உடம்பு நான் இல்லைங்கிற எண்ணத்தை விட்டவர்களுக்கு அந்த முதல் மந்திரம் உடல் பற்று உடையவர்களுக்கு இந்த தர்ம மார்க்கம் அதுலயும் நம்ம பார்த்துட்டோம் நிஷ்காம தர்மானுஷ்டம் பார்த்தோம் நேற்றுக்கு இன்னொரு கருத்தும் பார்த்தோம் தொயின் நரே நரனாகிய உனக்கு நரனாகிய உனக்கு இது இருந்த இந்த நரசப்தமே ரொம்ப அழகான சப்தம் அது நேற்றுக்கே சொன்னேன் இந்த நரனுடைய லட்சியம் என்னதுன்னா நாராயண ஸ்வரூபமா தன்னை புரிஞ்சுக்கிறது தானே நராயணாம் அயனும் நாராயணம் இந்த நாராயண சப்தமே இவ்வளவு விசேஷமானது சன்னியாசியோட எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயண நாராயணம் சொல்லிட்டு உள்ள அந்தாங்க வாக்கு எப்ப பார்த்தாலும் நாராயணன் நாராயணன் நரானாம் அயனம் நரானாம் லட்சியம் மக்களின் குறிக்கோள் அது நிறைய சொல்லலாம் இருந்தாலும் தொயின்ரே தொயி நரேன்னா அர்த்தம் நரனாகிய உனக்கு உனக்கு இத காட்டும்ஷ்காம தர்மத்தை அனுஷ்டிப்பதை காட்டிலும் மோக்ஷத்துக்கு உனக்கு உபாயம் இல்லை இது பண்ணினாத்தான் உனக்கு வந்து விவிதிஷா சந்நியாசம் சித்திக்கும் விவிதிஷா சந்யாசம் சித்திச்சாதான் வித்வத் சன்னியாசம் சித்திக்கும் ஆகையினால அந்யா பிரகாரா அதர் தான் திஸ் இதற்கு வேறான மாற்று வழி மாற்று உபாயங்கள் ஏதும் இல்லை இதையும் பார்த்துட்டோம் ஆஹ வேற வழி வேற ஏதாவது இருக்கா ஏதாவது பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கலாமா எதையாவது பண்ணு எல்லாம் தர்மத்துக்குள்ளதான் வரும் என்ன யோகம் போட்டுங்க ரெண்டே யோகம்தான் அந்த யோகம் இந்த யோகமெல்லாம் கிடையாது ஒன்னு கர்ம யோகம் இன்னொன்னு ஞான யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் பக்தி யோகம்ங்கிறது எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிற ஒரு விஷயம் பக்தி யோகம் தனி ராஜயோகம் தனி கர்ம யோகம் தனி சொல்ற சொல்றதும் இருக்கு ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு யோகம்தான் எல்லா யோகமும் அதாவது மனசை பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய யோகங்கள் இருக்கு மோக்த்துக்கு ஒரே யோகம்தான் ஜான யோகம் அதுல எந்த கருத்து வேறுபாட்டுக்கு இடம் கிடையாது ஏன்னா எல்லோரும் ஒத்துக்கொள்ற விஷயம் துன்பத்துக்கு காரணம் பக்தி இல்லைங்கிற அர்த்தம் சொல்லல அஜ்ஞானம் தான் சொல்லிருக்காங்க துக்கத்துக்கு காரணம் என்ன அக்ஞானம் அஜானத்துக்கு எதிர்ப்பதம் பக்தியா அக்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் தியானமா அஜ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் தானமா அஜ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் ஜபப கிடையாது அஜ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் ஞானம் ஞானம் எதனால வரும்னா ஞானம் விசாரத்தினால்தான் வரும் விசாரம் பண்றதுக்கான யோக்கியத்தைய தர்மானுஷ்டானந்தான் கொடுக்க முடியும் தர்மானுஷ்டானம் பல பல பிரிவுகளை உடையது அதில் ராஜயோகம் ஒரு பிரிவு பக்தி யோகம்ங்கிறது மாத்திரம் ஒன்று மாத்திரம் ஞாபகம் பக்தி இல்லாமல் ஒரு யோகமும் கிடையாது பக்தி இல்லாம ராஜயோகம் கிடையாது பக்தி இல்லாம ஞான யோகம் கிடையாது பக்தி இல்லாம எந்த யோகமும் கிடையாது பக்தியை ஒரு தனி யோகமா சொல்றதுன்னா என்ன அர்த்தம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இறைவன் புகழையே பாடி அழுது தொழுது துதிச்சு பண்ணிண்டே அதுக்கு கூட பக்தி பண்றதுக்கு இறைவனை பற்றி அறிவு வேண்டாமா பகவானுக்கும் பகவான் யாரு நான் யாரு எனக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன अब ज्ञानम भक्ति पड़ मुश्वर पत्र ज्ञानम आत्मा पत्र ज्ञानम ईश्वर पत्र ज्ञानमिल्वर गिणुमा द्वैत ज्ञान द्वैत भक्ति पड़ मुक्ति पड़ मुक्ति पड़ना अद्वैत ज्ञान अड़े मु துவைத்தஞானம் இருந்தா தான் துவைத பக்தி பண்ண முடியும் துவைத பக்தி பண்ணினாத்தான் அத்வைத ஜானு கிடைக்கும் அப்ப அத்வைதான ஹேத்து என்ன துவைத்த பக்தி துவைத பக்திக்கு என்ன ஹேத்து துவைத்த ஜான தன்னை அறிந்தால் தன்னை அறிந்தால் தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய் தன்னையும் தனக்கு ஆதாரத் தலைவனையும் அறிந்தானேல் கைவல்லவனை சொல்லி தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் அறிந்தானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே கைவல்ல எளிமையா அழகா சொல்லி கொடுக்கிறது கருத்தை சொல்லி யோகம் கிடையாது பண்ணினது பக்தி யோகம் கண்ணப்பர் பண்ணினது பக்தி யோகம் என்ன அது சாதாரணமா நமக்கு சொல்லிட்டு இருக்கும் தப்பு இல்லை ஆனா அவர்கள்லாம் ஞானம் இல்லாமையா பக்தி பண்ணாங்க பகவான பத்தி தான் னு உயிங்கிற தான் உடலில் வாழும் உயிர்னு தெரியாமையா உயிருக்கு உயிரான இறைவனை பற்றி உணர்ந்தார்கள் அறிவில்லாத ஆபத்து மதம் மாறிடுவான் அறிவில்லாம பண்ற பக்தி நம்ப முடியாது ஆக பக்தியில அறிவு ரொம்ப முக்கியம் எதுக்குமே அறிவு ரொம்ப முக்கியம் சந்தேமே இருக்க வரும் எனக்கு சந்தேகம் இல்லை வருமோ தெரியாது கர்மயோகம் தேவையா தேவையில்லையா கிருஷ்ணர் சொல்லிவிட்டார் பக்தியிலே உயர்ந்த பக்தி ஞானம் ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானி சதுர்வித பக்தி ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி பக்தி ஞானி பக்தி ஞான பக்தி சொல்றோம் அதனால பிரமாணங்கள்லாம் பலமாவே இருக்கு ஸ்ட்ராங்காவே இருக்குன்னா என்ன அர்த்தம் இங்க வந்து அத்வைத பராபக்தியும் அத்வைத்த ஜானமும் ஒன்றே பராபக்தினா என்ன அர்த்தம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுங்கிற ஞானத்துக்கு பேர்தான் பராபக்தி பராபக்தினா என அர்த்தம் அந்த பாவ சமாதிக்கு பேர் பராபக்தின்னு சில பேர் அப்படியே அது தப்பு இல்லை நான் தப்புன்னு சொல்லலை ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும் அதாவது நான் வந்து அப்படியே தட்சிணாமூர்த்தி நினைச்சுட்டே இருக்கேன் ஆஹா என்ன ஆனந்தமா அபிஷேகம் வது ஸ்னானம் நதி ஸ்நானம் அப்படின்னு நினைச்சுட்டே அப்படியே நினைச்சு நினைச்ச அப்படியே மனசு அப்படியே ஒடுங்கி போயிடுச்சு பாவ சமாதி இதை பராபக்தின்னு சொல்லிடக்கூடாது இதை பராபக்தின்னு சொல்லிடக்கூடாது பராபக்தினால இந்த பாவம் வரலாம் அது வேற விஷயம் இது வந்து அந்த பா மனசுல அதைத்தான் நினைக்கிறேன் அதனால ஏற்படுற மனசாந்தி மன அடைஞ்சிடுச்சு அப்படியே பகவானுக்கு அந்த பதினோரு ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி அந்த கலசாபிஷேகம் பண்றதை அப்படியே மனசில் நினைக்கிறேன் மனசை அடங்கிடுச்சோம் பாவ சமாதி தப்பு இல்லை எங்க எங்க வந்து எங்க அழகா பிரிக்கணுமோ அழகா பிரிச்சு புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் நாம ஆஹ் ரெண்டே யோகம் முதல் யோகம் ஞான யோகம் ரெண்டாவது யோகம் கர்ம யோகம் ரெண்டே அழகா உபனிஷன் சொல்லிடுச்சோம் சொல்லிட்டு இப்படி ஏவம் கரோத்திச்ச கரோஷின்னு போட்டா நல்லா இருக்கும் மத்தியம புருஷ ஏவம் கரோசிச்சேத் இவ்வாறு நீ செய்வாயே ஆனால் கரோ திச்சேத்துன்னு போட்டேன் அந்த வந்து அது பிரதம புருஷாக போட்டால் அவன் இடிக்கிறது என்ன தொய் என்ன என்ன பிரதம புருஷாக மத்தியம புருஷான கவலைப்படாது பிரதம புருஷன் முதல் புருஷன் மத்தியம புருஷான்னு நடு புருஷன் அப்படி அர்த்தமெல்லாம் பண்ணிங்கன்னா விபரீதமாக போயிடும் சமஸ்கிருதத்தில் பிரதம புருஷாகனா ஃபஸ்ட் புருஷன் ஃபர்ஸ்ட் பர்சன் தப்பா போச்சு விபரீதமா போயிடுறது பார்த்தீங்களா நானே சாதாரணமா சொன்னேன் அதுலயே இப்படிதான் எனக்கு அர்த்தத்துல தோஷம் இருக்கும புருஷாக உத்தம புருஷான முன்னிலையில போட்டு ஏவம் கரோஷிச்சே இவ்வாறு நீ நிஷ்காம தர்மத்தை அனுஷ்டிப்பாயே ஆனா நீ இந்த உடல் வாழ்க்கையில் பற்று உடையவனாய் நிஷ்காம அனுஷ்டிப்பாயே ஆனால் ஞாபக உடல் வாழ்க்கையில் பற்றி இருக்க மேலவாரியா கொஞ்சம் இருக்குமானால் ஜிஜி விஷயத்துல தாத்யம் கிடையாது நூறாண்டுகள் வாழ விரும்ப வேண்டும் என்று உபனிஷத் ஆணையிட்டு சொல்ல முடியாது இது ஆணை இல்லை அனுவாத வாக்கியம் நீ நூறாண்டுகள் வாழ வேண்டும் என் இருக்குது நான் எனக்கு நூறாண்டுகளா ஐயாயிரம் ஆண்டுகள் வாழணும் நடக்குமா இருக்கா கிடையாதுங்கிறதுல தாற்பயம் இல்லை உனக்கு உலக வாழ்க்கையில் உடல் வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கிறது ஆக உனக்கு மரணத்திற்கு மரண பயம் உனக்கு இருக்குமானால் அப்படி கூட போட்டுக்கலாம் மரண பயம் உனக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் விருப்பம் இருக்குமானால் புலரின்ப வாழ்க்கையில் உனக்கு விருப்பம் இருக்குமானால் ஒரே சகாம தர்மானுஷ்டானத்தையும் சிறிது சிறிதாக நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் பண்ணு அதெல்லாம் நீங்க நிறைய போட்டுக்கலாம் நிறைய வேலை பண்ணிட்டே இருக்கலாம் அதுல இப்படி இப்படி திருப்தே உட்பான் இருக்கலாம் அது நகாசு வேலைங்கிற பாருங்களோ அது மாதிரி இந்த மந்திரத்தையே நகாசு பண்ணிட்டே இருக்கலாம் இப்படி கொஞ்சம் திருப்புமா அப்படி போடுவோமா இப்படி போடுவோமா அப்படின்னா மந்திரம் வேலை செய்யும் அதோட அதில் இருக்கிற ஸ்ரத்தையோடு அதை படித்தோம்னா அதுதான் சாஸ்திர கிருப்பைன்னு பேர் ஈஸ்வர கிருப்பை குரு கிருப்பை ஆத்ம கிருப்பை சாஸ்திர கிருப்பை அந்த கிருப்பையோடு அதை பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த மந்திரத்துல அதான் சாஸ்திர சுவேதாஸ்வத்திர சொல்றது யாருக்கு கடவுள் பக்தி பூர்ணமா இருக்கோ அதே பூர்ண பக்தி குருகிட்டையும் இருக்குமானால் கடவுள்டத்தில பூர்ணமான குருக்குமோ அவனுக்கு சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களும் புரியும் குரு சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் புரியும் ஒருவேளை குரு வந்து கவன குறைவால சொல்லிக் கொடுக்க விட்டு போன விஷயங்கள் இருக்குமானால் அதுவும் புரியும் அல்லது குருவுக்கே ஸ்புரிக்காத விஷயங்களும் கூட அவனுக்கு ஸ்புரிக்கும் அந்த உபாதிக்கு அந்த மகிமை வந்துடும் அர்த்தம் தப்பு இல்லையே மகிமை பராபவம் ஒவ்வொரு ஒவ்வொரு குருவும் என்ன நினைக்கணுமா தன்னை வெல்ல வேண்டும் என்று விரும்பணுமா எங்கயா அப்படி சொல்றது உண்டா அடக்கி வாசிடா என் பழப்பு போயிட போறது என் பழப்புல மண்ணை போட்டுறாத சொல்லவே மாட்டார் அவன் என்ன காட்டிலும் நல்லா சொல்லுவான் என்ன காட்டிலும் நல்லா படிச்சிருக்கான் இந்த சுங்கேரி ஜெகத்குரு மகா சன்னிதானம் வந்து இப்ப இருக்கிற சுவாமி இருக்காரே சன்னிதானம் அவர் அப்படித்தான் பொழுவார் அவர் பெரிய பண்டித்தர் மகாவித்வானவர் என்ன காட்டிலும் நல்லா சொல்லுவார் இதுதான் அவர் வேற நான் வேற கிடையாது அந்த உபாதியில் இருக்கிற மகிமை என்ஜாய் பண்ற எங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி கல்ச்சரை இல்லை என்ன இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் கவனிச்சுங்கோ ஆனா போனப்பறம் அவரை பாத்துக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாருன்னா அவர் குருவா மகானா அப்படியே உள்ளத உள்ளபடி என்னது அப்படியே ஸ்படிகமான மனசு பார்க்கவே முடியாது அது காரணம் என்ன ஞானத்தோட பிரபாவம் கிளாரிட்டி அறிவிலே தெளிவு பராபவம் மத்தியம புருஷா போட்டோம்னா ஏவம் நீ இவ்வாறு செய்வாயால் கர்மனி கர்ம நலிப்பிப்பர்மலிபியத்தை அந்த வேலை உனக்கு பாரமாய் இருக்காது நீ எந்த வேலையை பண்றியோ அந்த வேலையை நீ லீலையா பண்ணுவேன் விளையாட்டா பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நியாயமான அட்டன்ஷனோட பண்ணுவேன் பண்ண மாட்டேன் வேற விதமா அது மாத்திரம் இல்லை அந்த கர்மாவுக்கு பலன் வந்தவுடனே குதிக்க மாட்டேன் ஒய்யோ அதுக்கு நீ இவ்வளவு பண்ணி உனக்கு ஒன்னு கிடைக்கலன்னு சொன்னா ஓன்னு சோர்ந்து போயிட மாட்டே அதனால்தான் கிருஷ்ண சொன்னார் மேகாபிக்ரம நாசோஸ்தி நாஸ்தி ஒன்னும் வீணே போயிட நகி கல்யாண கிருத் அதுவேற அர்த்தம் அப்போ இப்போ பாருங்க இவாழ் பண்ணினா என்ன பலன் க கர்மாவும் ஒன்னும் கர்ம பலனும் உன்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நீ நெக்ஸ்ட் கர்மாவுக்கு தயாராகிட்டே இருக்க எல்லாரும் வந்து உனக்கு பாராட்டு விழா நடத்துவான் இல்லாட்டி உன்னை நிந்த பண்ணுவான் அந்த நிந்தையையும் நீ பொருட்படுத்த மாட்ட ஸ்தோத்திரத்தையும் பொருட்படுத்த மாட்ட ரிவார்டையும் பொருட்படுத்த மாட்ட அடுத்த காரியத்தை அழகா பண்ணிண்டே போயின்னு இருக்கு அடுத்தது என்ன இந்த துன்பத்திலேயே நான் மூழ்கிவிடக்கூடாது இந்த இன்பத்திலேயே நான் மூழ்கி விடக்கூடாது இன்பத்திலும் துன்பத்திலும் நான் மூழ்கி விட்டேனே ஆனால் அடுத்த பணியை என்னால் செய்ய முடியாது ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் நான் மூழ்காமல் இருப்பதுதான் கர்ம அலேபகா இதுக்கு ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமா சொல்றது உண்டு விவேகி அது வந்து ஞான சொன்னது நான் அதை கர்மயோகத்துக்கே அப்ளை பண்றேன் விவேகி முக்தா குர்வத்தோ நாஸ்தி கர்த்தா அலேபவாதமா ஸ்ரீ கிருஷ்ண ஜனகோயா என்னதுன்னா அலேபவாதம்னு பேர் அலேபவாதம்னா என்ன அர்த்தம் ஒட்டாமல் வாதம் என்ன ஒட்டாம இருக்கிறது நம்ம பலாப்பழம் ஞாபகம் இருக்குழிதான் சொல்லி இருக்கேன் நம்ம பலாப்பழம் கத்திக்கு எண்ணெய தடவு என்ன கைக்கு எண்ணெய தடவு வாய்க்கு எண்ணெய தடவுன்னு சொல்லல அதுக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துட்டார் அலேப்பவாதம் என்னது விவேக்கியானவன் எப்பொழுதும் முக்தனாகவே இருக்கிறான் விடுபட்டவன் கர்மனஹா முக்தஹா விவேகி சர்வதா முக்தா பஞ்சமிஸ்தி கர்த்த வேலை பண்றான் கர்த்திருத்திய அலேபவாதம் ஆசிரித்தியனம் ஒட்டாமல் இருக்கும் கருத்தை ஒட்டி ஒட்டாமல் இருக்கும் என்ன ஒட்டாமல் இருக்கும் மனம் ஒட்டாமல் இருக்கும் பற்று வராமல் இருக்கும் கருத்தை ஒட்டி ஸ்ரீ கிருஷ்ண ஜனகோ யதா கிருஷ்ணரும் ஜனகரும் எப்படி செயல் புரிந்தார்களோ அப்படி அப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கு அதனால ஞாபகம் இந்த தர்மானுஷ்டானத்தில் ஒரு பெரிய பலம் நமக்கு யாருன்னா பகவான் அங்க யாருன்னா அங்க வந்து ஞானம்தான் பலம் ஏன்னா பகவான் நானும் ஒண்ணுங்கிற ஞானம் அங்க எதுவுமே பகவானுக்கும் எனக்கும் பேதம் இல்லை எதுக்குமே பேதம் கிடையாது அங்க கிளீன் அத்வைத ஜானம் முதல் மந்திரத்துல இந்த இரண்டாவது மந்திரத்துல எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இது துவைத ஜானம் தான் ஈஸ்வரன் இருக்கார் என் கர்மா நான் பண்றத ஈஸ்வரன் என்ன காப்பாத்துறார் ஈஸ்வரன் என்ன ப்ரொடெக்ட் பண்றார் ஈஸ்வரன் எனக்கு பலமா இருக்கார் நான் பண்ற கர்மாவா புத்தியோட பண்றேன் என்னால சம்பாதிக்கப்பட்ட சமஸ்துரித்தன பாபமும் நீங்குவதன் வாயிலாக மோபாத்த சமஸ்துரிதத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும் பொருட்டுன்னு சொல்றது கொஞ்சம் கீழான அர்த்தம் நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரே பிரீத்தியர்த்தம் இறைவனிடத்தில் பேரன்பு உருவாவதற்காக கடவுள் நம் அன்பை எதிர்பார்த்தா இருக்கார் கடவுளிடத்தில் நாம் அன்பு செலுத்தினா நமக்கு பரமேஸ்வரே பிரீத்தியர்த்தம் ஆக பரமேஸ்வரஸ் பிரீத்தியர்த்தம் இல்லை ஷஷ்டி விபக்தியில போடப்பட சப்தமி விபக்தியில போட பரமேஸ்வரே பிரீத்தியர்த்தம் விஷய சப்தமி பரமேஸ்வரே பிரீத்தியர்த்தம் அவரிடத்துல பேரன்பு உண்டாகிறதுக்காக நான் கர்மா பண்றேன் அப்படி ஈஸ்வரன் எனக்கு கூட இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா அவர் என்ன காப்பாற்றுவார் அக்ரத மகாபலாம் நாங்க சொல்லிட்டு எனக்கு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த அர்த்தமே விவரம் தெரியாத காலத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த பிளாக் கேட்லாம் இப்ப சொல்றாங்க பாருங்க பூனை படை வெள்ள பூனைப்படை கருப்பு பூனைப்படை எல்லாம் என்னென்னா அந்த ஒரு ஒரு மினிஸ்டர் வந்தா எல்லாரும் வந்தா இப்ப இந்த பிரவீன் தொகாடியான்னு இங்க ஒருத்தர் வந்தார் அதுக்கு முன்னால ஒரு போலீஸ் படையை இறங்குறது அப்ப அவர் சுத்தி எப்ப பார்த்தாலும் அவருக்கு நிறைய ஹிட்லிஸ்ட்ல இருக்கார் அவர் ஆயினால அவருக்கு யாரு அவன் சுத்தி சுத்தி எப்ப பார்த்தாலும் இப்படி அவர் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் அவங்க அவர் பேச்சில் இருக்காது இப்படியே ஒரு ஒருத்தனே அவன் துப்பாக்கி எவனா இருக்கா திடீர்னு எவனா எழுந்து போட்டான்னா என்ன பண்ணுறது இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்னா பின்னாடி பார்த்துட்டே இருப்போம் அது மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் எப்படி பாருவோம் எனக்கு முன்னால ராம லட்சுமணா ரெண்டு பேர் அக்ரதா பிருஷ்டத்தா இங்கேயும் ராமலக்ஷ்மணா பார்ஸ்வதா ரெண்டு சைடும் இப்படி அதாவது வெஸ்டை ஃபேஸ் பண்ணி ரெண்டு ராமலக்ஷ்மணா ரெண்டு ராமலக்மணர் ராமா லக்ஷ்மணர் இங்கே ஃபேஸ் பண்ணி ராமலக்ஷ்மணர் இங்க சவுமலர் அப்புறம் அது சும்மா இல்ல அங்க நின்று அப்படியே அம்பராத்துடைய பேசிட்டு ராமனும் லட்சுமணன் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த ராம லட்சுமண இந்த ராம லட்சுமணன் பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் வில்ல கையில எடுத்து அந்த வில்லுல அம்ப வச்சு இப்படி காது வரைக்கும் இழுத்துண்டே பார்த்துட்டு இருக்காங்க விஸ்வாமித்ரர் யாகம் பண்ற போது சுத்தி வர அப்படித்தான் நின்றுட்டு இருந்தாங்க ராமன் லட்சுமணன் யாக சம்ரக்ஷணம் அப்படி ஆ கர்ணபூர்ண தன்வான் காது வரைக்கும் இழுத்துண்டு இப்படியே இருக்காராம் என் மனசுல அந்த பாவனை இருக்கு என் முன்னால ராமலக்மணன் இருக்கா என் பின்னால ராமலக்ஷ்மணால் இருக்கா அப்படி ஏன் ரெண்டு பக்கமும் ராமலக்ஷ்மணால்லாம் இருக்கென்ன கவலை ஐஎம் வெல் ப்ரொடெக்ட் புஞ்சிதா இந்த புஞ்சிதா இது வந்து என்னன்னா என்ன காப்பாத்துறாரு ஞானத்தால உன்னை காப்பாத்திக்கோன்னு சொல்லி இந்த ஜகத்தை மித்யாங்கிற ஜீவேஸ்வர ஜீவேஸ்வர பேத புத்தி மித்யான்னு சொல்லித் இங்க எப்படி சொல்லல ஜீவ ஈஸ்வர பேத புத்தி சத்தியம் சத்தியமான அந்த ஈஸ்வரன் உன்னை காப்பாற்றுவார் தப்பு இல்லையே இது பாவனை தப்பு கிடையாது பக்தியினால உன்னை செக்யூர் பண்ணிக்கோ ரெண்டுதான் வழி இருக்கு வேற வழி கிடையாது வேற மெத்தட் ஏதாவது இருக்கா இத்தா நாஸ்தி இதை விட்டா வேற வழி உனக்கு இல்லவே இல்லை நைனா அப்படின்னு நிறைய இந்த நிறைய நான் நைனாக்கு போயிட்டேன் ஆகியனால நிறைய போறோம் மந்திரத்தை முடிச்சு விடுறேன் நான் போறோம் இது முடிக்க முடிக்க முடியாம இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள்லாம் படிக்க படிக்க என்ன நம்ம நம்ம எங்க இருந்து கல்ச்சர்ல எவ்வளவு பாதாளத்துக்கு போயிருக்கோன்னு எப்பேற்பட்ட பண்பாடு எப்பேற்பட்டிருக்கோம் இந்த உருண்டு இருக்கிறதுக்கு இடையிலயே நல்லா இருக்கு சிவராத்திரி பூஜை எல்லாம் பார்த்தா அனந்தமா தான் இருக்கு ஆனா வந்து இது படிக்க படிக்க என்னன்னா அப்படின்னா சங்கராச்சாரியார நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சங்கராச்சாரியேட் பண்ணணும்னு சொன்னா பாஷ்யம் படிக்காம உங்களால அவர் அப்ரிசியேட் பண்ண முடியவே முடியாது மதிக்கலாமே தவிர உங்களுக்கு ஹதயபூர்வமா சங்கராச்சாரியர்கிட்ட ஒரு ரெவனன்ஸ் வரணும்னா பாஷ்யம் படிக்காம வராது இல்லாட்டி சங்கராச்சாரியார் என்ன பண்ணார்னா கனகதாரஸ்தாத்திரம் சொல்லி நெல்லிக்காய கொடுத்தாருன்னு இது வந்து சங்கராச்சாரிய மகிமை அல்பம் அதெல்லாம் பிரபாவம் என்ன கூடுவிட்டு கூடு பாஞ்சார் விழுந்தது நதியை வந்து அம்மாவுக்கா வேண்டிய ஆத்துவாசலுக்கே கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் சாதாரணம் இதெல்லாம் வந்து அது அவதார புருஷனுடைய மகிமை அது பெரிய விசேஷம் இல்லை இன்னைக்கு நாம உட்கார்ந்து இங்க சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு யாரு காரணம் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவர் அர்த்தம் சொன்னாரோ பழைச்சோமோ இல்லாட்டி இதுக்கு வியாக்கியான நம்ம குரு கிட்ட சரியா படிக்கல புரியாது இத்தனைக்கு நான் உங்களுக்கு சங்கரபாஷ்யம் படிச்சு அர்த்தம் சொல்லல இப்போ அதோட சாரத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வேர்ட் பை வேர்டு சங்கரபாஷ்யம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆஹா என்ன இது ஒரு மனுஷனா இவர் நிச்சயமா மனுஷன் கிடையாது அஞ்சு வயசு கிழவனு கூட தட்டம் இருக்குற புத்தி போலி அப்படி இருக்க அப்படி இருக்கிற போது முப்பத்தி வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனா மனிதனா இருக்க முடியுமா நிச்சயமா ஆகவே இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்றேன் நீங்க எல்லாருக்கும் வந்து எப்பவுமே ஞாபகம் இந்த மகான்கள் எல்லாம் இதுக்கா வேண்டி நான் சங்கராச்சாரியரை ஸ்தோத்திரம் பண்றேன்னா மற்ற மகான்களை கீழே இதா சொல்றேன்னு அர்த்தம் இல்லை நீங்க படிச்சாத்தானே தெரியும் உங்களால கம்பேர் பண்ண முடியும் நீங்க பாஷ்யங்கள் எல்லாம் படிச்சாத்தானே மத்ததெல்லாம் வாசிச்சாத்தானே தெரியும் ஆனா உங்களால நிறைய பேரால முடியாதுன்னு தெரியும் ஆனா கிருஷ்ணர் கீதையில உங்களுக்காவே ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சுட்டு போனார் என்னன்னு தியானே நாத்மனி பசியந்தி 13 அத்தியாயத்தில் இருக்கு கேச்சி தா உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் சுவாமிஜி இனிமே நாங்க சம்ஸ்கிருதம் படிச்சு அது எங்களுக்கு புரிஞ்சு நாங்க இதுக்குன்னே லைஃபை கொடுத்தா கூட எங்களுக்கு சம்ஸ்கிருதம் படிச்சா புரியுமான சந்தேகமா இருக்கு அப்படியே சம்ஸ்கிருதம் புரிஞ்சாலும் பாஷியம் புரியறதுக்கு இன்னும் ஸ்பெஷல்னா ஜானம் என்று அனுகிரகம் வேண்டி இருக்கு அது வெறும் பா பாஷா ஜானம் மாத்திரம் போடுறதில்லை அனுகிரக விசேஷம் நிறைய வேண்டி இருக்கு அந்த அனுகிரக விசேஷத்தையும் சம்பாதிச்சு அதுக்கு புரிஞ்சுக்க முடியுமாண்ணா உங்களுக்கு நம்ம உங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணிப்போம் நாங்களே முழுசாக படிக்கலை ஏதோ அறகுறையாக படித்ததுக்கே இவ்வளவு பிரயோஜனம் தெரியறது இன்னும் முழுசாக படிக்க ஆரம்பிச்சா என்னன்னா அது வார்த்தைகளே கிடையாது சொற்களால் சொல்லிட முடியாது அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் ரொம்ப அழகா அப்பன்னா சுவாமியை நாங்கள்லாம் பாஷ்யம் படிச்சு சங்கராச்சாரியாரை எப்படி அவரை அவரோட மகிமையை எப்படி நாங்கள் என்ஜாய் பண்றதுன்னா நமக்கு சங்கராச்சாரியருடைய மகிமையை என்ஜாய் பண்றது லட்சியமா மோட்சம் அடைகிறது லட்சியமா எப்படி இருக்கு பாருங்க இப்படி நான் சொல்லலை அதுவும் சங்கராச்சாரியர் தான் சொல்றார் அதுவும் அவரே தான் சொல்லி அது என்ன நமக்கு வந்து ஒரு ஏக்கம் கடைசியில் நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு அங்கே போனா அங்கே சுவாமிஜி ஒரு புதிய ஏக்கத்தை உண்டு பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன் நம்ம மோட்சம் அடையலான்னு போனோம் அங்கே சொன்னார் உனக்கு இந்த ஜென்மாவில் மோட்சம் கிடையாது இன்னொன்னு இருபத்தஞ்சு ஜென்மா எடுத்து இங்கே படித்தோம் பாருங்க அவன் அந்த லோகத்துக்கு போன பிறகு மறுபடியும் நான்கு வேதம் படித்து ஆறங்களை படிக்கிற பிராமணனாக பத்து முறை பிறப்பான் அப்படின்னு மகாபாரத்தில் படித்தோம் பாருங்க சௌரியமா அந்த கிளாஸ் இப்போ அப்ப கிருஷ்ணர் பிரிமூண என்ன சொன்னார் சொல்ல மாட்டேங்கிற இல்ல என்ன தியனேத்மனி கேச்சி ஆமா ஆமன அநே சா கர்மயா அநே இதுதான் முக்கியம் அந்நேத்ஜானே பாசத்தை தேதித்தரன் மத்தியும் இதெல்லாம் முடியாது நாங்கள் அட்டன் கேட்டு அட்டன் பண்ணன் வீட்டுல இருக்கிற போதும் அங்கே கிளாஸ் நடந்தா அதுக்கும் போயின்னு அர்த்தம் நம்ம புரியறதுக்கா இப்ப பேசுறதுக்கா அப்படி சொல்றேன் விடாம தூ ஏம் அஜானந்த சம்ஸ்கிருதம் அறியேன் பாடிறியன் படிப்பறியேன் பாடுறாங்க அது மாதிரி வந்து சஸ்கிருதம் அறியேன் அறியன் தாத்து அழியேன் ரூபமறியா அறியேன் அப்படின்னு சொன்னே தூவம் அஜானந்த உபாசத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பல பேருட்டு இருந்து பகுஸ்ருதா நிறைய பேர் கேட்டு கேட்டு கேட்டு பரமார்த்தான சுவாமிஜிட்டு இருந்து கேட்டு குருபுரானந்த சுவாமிஜிட்டு கேட்டு அத்ய சம்பிரதாய்களிடமிருந்து நமக்கு இந்த சுவாமியா நீ படிக்கணும் அப்படின்னா அங்கே ஏதோ தகராறு இருக்கு ஒரு ஒரு சுவாமியும் ஒரு ஒரு கோணத்துல சொல்லுவார் ஒரு சுவாமியும் அது பேசினா அவங்கள்ட்ட பேசிப்போம் எப்படி எல்லாம் யோசிக்கலாம் பேசிப்போம் அதே வேங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது மற்றவர்களிடம் இருந்து கேட்டு சம்பிரதாய ஆச்சாரியர்களிடம் இருந்து கேட்டு அந்நேபிய ஆச்சாரியர்களிடம் இருந்து கேட்டிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கு இது மாதிரி வாக்கியங்களை தான் பார்க்குண்டு கொஞ்சம் கூட என்னது இண்டிவிஜுவாலிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாத வாக்கியங்கள் இதெல்லாம் இன்பீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாத காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் கூட வைதிகன் பரம வைதிகனா இருந்தா அவனுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்களை காட்டிலும் சிறந்த பிராமணர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ மந்திரம் சொல்றோம் குரு சிஷியனுக்கு குரு சொல்லி கொடுக்கிறார் ஏப்பா சிஷ்யா ஞாச்சுக்கோ எங்களை காட்டிலும் நிறைய உத்தமமான பிராமண நிறைய பேர் இருக்காசனேன பிரஸ்வசித்தவ்யம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீ வாய் மூச்சு விடாதே நஸ்வசித்தவ்யம் ஆசனேன பிரஸ்வசித்தவியம் ஆசனே நஸ்வசித்தவ்யம் ரொம்ப அழகா பிரிச்சிருக்கங்க அவர்கள் வந்தா அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அவர்களை நீ மரியாதை பண்ணணும் அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது நீ வாய துறக்கப்படாது அவங்க சொல்லி நீ கேட்கணும் நீ அவங்கள்ட்ட போய் பேசிக்கின்றே இருந்து உயர்ந்த விஷயத்தை கேட்கிற பாக்கியத்தை இழந்து விடாதே ஆசனே ஆசனே நான் அர்த்தம் அவர்கள் ஆசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவர்கள் வீற்றிருக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் நீ மூச்சு விடக்கூடாது மூச்சு விட கூடாதுங்கிறது உபசாரமா சொல்லிருக்கு பேசக்கூடாது ஆசனேன ஆசனேனன் அர்த்தம் பாக்கிய அர்க்ய ஆசன உபசாராதீனா பிரஸ்வசித்தவ்யம் ஆஸ்வாசப்படுத்தணும் அவர்கள் வந்தா நமஸ்காரம் பண்ணி வாங்க உட்கார் உங்க ஆசனம் அலங்கரியதாம் பாதையோ பாத்தியம் காஃபிடு மகான்களுக்கு அந்த காம்ஸ் எதுக்கு சொல்றேன் அன்னியாத்வா சங்கராச்சாரியாருடைய மகிமையை சொல்ல போய் இவ்வளவு தூரம் போனேன் சங்கராச்சாரியார் வந்து இதுக்கு அர்த்தம் சொன்னத்துனால நாம தப்பிச்சோம் ல்லாட்டி இந்த மந்திரங்கள் வந்து தலையும் புரியாது வாலும் புரியாது காலும் புரியாது அதெல்லாம் சங்கராச்சாரியருடைய பிரபாவம் அவ்வளவு விசேஷமானது அப்படின்னா உங்களுக்கு மனசுல வந்து ஒரு பக்கம் என்ன ஆகும்னா ஒரு ஏக்கம் வந்துடும் நமக்கெல்லாம் இதை படிக்கிற பாக்கியமே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துடும் அந்த ஏக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொன்னேன் கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார் நீ மற்றவங்கள்கிட்ட கேட்டு தேப்பிச்சாதி தரந்தேவ மிருத்தம் ஸ்ருதி பராயணா டாம ச எங்க சங்க நடக்கும் எங்க நடந்து வச்சுண்டு ஓடி ஓடி ஓடி அந்த மகாத்மா பேசுறாரு இந்த மகாத்மா பேசுறார் அங்க பேசுறார் இங்க பேசுறார் அப்படின்னு ரெண்டு காதையும் திறந்து வச்சுண்டு உள்ள சத்விஷயங்களை போட்டு நிரப்புறானோ அவன் மோட்சம் அடையாம போக சான்சே கிடையாது மோட்சம் அடைஞ்சுதான் தீரணும் வேற கத்தி இல்லை சேச்சன் அப்படி முச்சியத்தை அவன் விரும்பாட்டாலும் மோட்சம் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் நான் ரெண்டாவது மந்திரத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் இனிமேல் கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் ரெண்டாவது மந்திரத்தை சொல்லி அறுக்க மந்திரத்தை சொல்லி அறுக்க மாட்டேன் இந்த பன்னெண்டு கிளாஸ் போகிறோம் ஆகையினால அடுத்த மந்திரத்தை நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு பார்ப்போம் அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் குருநாசர் அனுகிரகம் பண்ணட்டும் என் தொண்டையும் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் பூர்த்தி பண்ணுறேன் ஓம்பூர் நமத்பூர் நமதம்பூர் நாக்பூர் நமதே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷேரோரா மூலா வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஹ ஆதிகருநஸஸ்வீ